ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று அபோஹர்தர்கள் அறிவிக்கின்றார்கள் வைத்திருப்பவன் இந்த கபருவாசியாக நான் ஆகியிருக்க கூடாதா என்று கூறுவான் இவன் இவ்வாறு கூறுவது இவனுக்கு ஏற்பட்ட துன்பம் தானே தவிர மார்க்கத்திற்காக இல்லை இந்த நிலை ஏற்படும் வரை உலகம் அழியாது என்று நபிசல்லும் அணிக் நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்று ஒன்று ஐந்து முஸ்லிம் ஒன்று ஐந்து ஏழு ஐந்து நானூறு